प्रपन्न पारिजाताय वेत्रैक कृष्णाय दुहे ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம திருயாரயேந்திரி கிரகேனாவியாரிணியிருக்கீ பகவான் ஒன்பதாவ்லோக்க மூணு வகையான புத்தியை பத்தியும் அதாவது சத்வரஜ்தமோ குணங்கள் அடிப்படையில மூன்று வகையான புத்தியை பத்தியும் மூன்று வகையான திருத்தி திருத்தின் வில் பவர் அதை பத்தியும் சொன்னார் இப்ப மூன்று வகையான புத்திய உபதேசம் பண்ணி பூர்த்தி பண்ணிவிட்டார் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்லையும் சாத்விகி ராஜசி தாமசி திருத்தியை பத்தி பேச போறார் இருக்கிறது முயற்சியை விடாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் சொன்னா வில் பவர் எப்போவுமே பிரம்மன்ல மனச சமாதானம் பண்றதுலேயே தீவிரமா இருக்கிற திருதி சாத்விகி திருத்திங்கிறார் இந்த ஸ்லோகத்துல பகவான் யா திருத்தியா அவ்விச்சாரிணியா யோகேன மனப்பிராணேந்திரிய கிரியா தாரயத்தை சா திருத்தி சாத்விகி திருதி அப்படின்னு நாம் அன்மயம் பண்ணிக்கணும் எந்த ஒரு உறுதியான முயற்சியோட அவ்வியபிசாரிணியா யோகேன இந்த இடத்துல யோக சப்தத்துக்கு அர்த்தம் பிரம்மணி சமாதானம் அதாவது பிரம்மன்லயே மனசை ஒருமுகப்படுத்துறது அவ்வியபிசாரிணியா அவ்விச்சாரிணின்னு சொன்ன விடாமனு அர்த்தம் வேறு எதுலையும் மனசை செலுத்தாம பரிபூர்ண வைராக்கியத்தோட அர்த்தம் தர்மார்த்த காமங்கள்ல எல்லாம் மனசை செலுத்தாம வேதாந்த சாஸ்திரத்துல உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிற சுத்த பிரம்மன் அத்வைத பிரம்மனிடத்திலேயே மனச ஒருமுகப்படுத்துற உறுதி நித்திய சமாதி அப்படின்னு வியாக்கியானக்காரர் சொல்றார் எப்பொழுதும் மனசை எப்பொழுதும் பிரம்மன்லயே வச்சிருக்கிறவன் அதனால என்ன நடக்கிறதுன்னா மனசு பிராணன் இந்திரிய கிரியைகளெல்லாம் தாங்கப்படுகிறது தாங்கப்படுகிறதுனா அது எந்த விவகாரமும் பண்ணுறதில்லை மனசு எப்போ பார்த்தாலும் சங்கல்ப விகல்பத்தை பண்ணி கொண்டிருக்கு பிராணன் உஸ்வாச நிஸ்வாசத்தை செய்து கொண்டிருக்கிறது இந்திரியங்கள்லாம் இந்திரிய விஷயங்களில் போய் விவகாரம் பண்ணுறது ஆக இந்திரிய விஷயங்களில் போய் விவகாரம் பண்ணுறத்தையும் பிராணனையும் மனசையும் இந்த தியானத்தினால அதாவது சமாதி அபியாசத்தினால தாங்கப்படுகிறது தாங்கப்படுகிறது அதெல்லாம் விவகாரம் விஸ்வாச நிஸ்வாசம் மாத்திரம் அமைதியாக அதுவும் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆக இந்திரிய விஷயங்களில் பிரவர்த்திக்கிறதோ மனசு வேற ஏதாவது லௌகிக்க வைத்திக விஷயங்களில் தர்ம விஷயங்களில் சிந்திக்கிறதோ கிடையாது பிரம்மனை தவிர வேறு எதுலேயுமே இந்த மனசு சமாதானம் கிடையாது மற்ற விஷயங்கள்ல மனசமாதானம் இல்ல பிரம்மன்ல தான் மனசமாதானம் அதுக்கு யோகேனன்னுயா யோகேன தாரயத்தே மனப்பிராணேந்திரியா தாரயத்தே எந்த ஒரு உறுதியினால் தாங்கப்படுகிறதோ அந்த உறுதி அந்த வில் அத சாத்விகி திருத்தி அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணுகிறார் இதுதான் நமக்கு வேணும் மற்ற திருத்தி எல்லாம் தாரியம் இருக்கு அது அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான